வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து செய்தி சேவை மே இருபத்தி ஒன்பது பைகாசி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சரி ஞானப்பிரியன் தமிழக செய்திகள் அரசு துறைகளின் மானிய கோரிக்கை மீது விவாதிக்க சட்டசபை ஜூன் மூன்றாம் வாரத்தில் கூட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் அங்கீகாரம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்படுகிறது தொடர் அங்கீகாரத்திற்கு விண்ணப்பிக்கும் பணி இணைய வழியாக மேற்கொள்ள ஆணையிடப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக மாநிலம் முழுவதும் இரண்டாயிரத்து தனியார் பள்ளிகள் அங்கீகாரத்தை பெற இணைய வழியாக விண்ணப்பித்துள்ளன மதுரையில் கழிவுநீர் கலப்பு கொட்டப்படும் குப்பையால் மாசடைந்துள்ள பைகையை தூய்மையாக்கும் நடவடிக்கைகள் மாநகராட்சி நிர்வாகம் துவக்கியுள்ளது தமிழகம் முழுவதும் போர்க்கால அடிப்படையில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குடிநீர் வாரிய மேலாண்மை இயக்குநர் சி மகேஸ்வரன் தெரிவித்துள்ளாா் மதுரை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர் நிர்ணய விவரம் குறித்து எமிசில் கல்வி மேலாண்மை தகவல் தொகுப்பு பதிவேற்றம் செய்யும் பணி துவங்கியது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் பட்டப்படிப்பு தகுதியிலான கிரேட் ஒன் தேர்வு நான்காம் தேதி தொடங்குகிறது அலுவலகங்களை சுத்தமாக வைத்திருக்கவும் நீண்டகாலமாக கிடப்பிலுள்ள கோப்புகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் நாகராஜன் அறிவுரை வழங்கியுள்ளார் இந்திய செய்திகள் தெலுங்கு தேசம் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பான காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவு குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்கப்படும் என்று கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் டி சிவகுமார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பெங்களூரு சிறையில் சசிகலாவுடன் டி தினகரன் சந்திப்பு நடத்தினார் அதிகார தடை தொடர்பான விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று பேடி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடந்த அறங்காவலர் குழு கூட்டத்தில் பங்கேற்காமல் அதிகாரிகள் புறக்கணித்தனர் மேலும் இதில் இரண்டு உறுப்பினர்கள் மட்டும் பங்கேற்ற நிலையில் தலைவர் பதவியை தானாக ராஜினாமா செய்ய மாட்டேன் என சுதாகர் யாதவ் அறிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பதவியேற்பு விழாவில் பங்கேற்க மு க ஸ்டாலினுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அழைப்பு விடுத்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் நலனுக்காக மற்ற கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக மக்கள் ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்டவை அனுப்பிய மூவாயிரம் டன் பிளாஸ்டிக் கழிவுகளை திருப்பி அனுப்ப மலேசியா திட்டமிட்டுள்ளது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மிசோரமில் மீண்டும் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் அமைதி ஏற்படுத்துவது குறித்து தாலிபான் பயங்கரவாத அமைப்பினருக்கும் அந்நாட்டு அரசியல் தலைவர்களுக்கும் இடையே ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் குருநானக் அரண்மனையின் ஒரு பகுதியில் தகர்க்கப்பட்ட விவகாரத்தை பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானிடம் பிரதமர் மோடி எழுப்ப என்று சிரோமணி அகாலிதளம் கட்சியின் எம் பி கவுர் செவ்வாய்க்கிழமை வலியுறுத்தினார் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளின் அதிகாரிகளுக்கிடையேயான பேச்சுவார்த்தையில் ஒருமித்த கருத்து எட்டப்படாத காரணத்தால் கர்தார்பூர் வழித்தடத்தை அமைப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு அழைப்பு விடுக்கப்படாததற்கு இந்தியாவின் உள்நாட்டு அரசியலே காரணம் என்று அந்நாடு தெரிவித்துள்ளது ரம்ஜான் பண்டிகைக்காக பிறை காண்பதில் உள்ள வேறுபாடுகளை களைய பாகிஸ்தானில் நிலவை அடிப்படையாக கொண்ட இணையதள நாட்காட்டி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது திபெத் பௌத்த மத தலைவர் தலாய் லாமாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு சீனாவுக்கான அமெரிக்க தூதர் டெரி பிரிவித்த அறிவுரையை சீனா நிராகரித்தது பிரபல சமூக வலைதளமான முகநூலில் அமெரிக்கர்கள் செலவிடும் நேரம் குறைந்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேலும் இரண்டு ஐ பயங்கரவாதிகளுக்கு ஈராக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது வணிகச் செய்திகள் பொதுத்துறையைச் சேர்ந்த பஞ்சாப் நேஷனல் வங்கியின் இழப்பு நான்காம் காலாண்டில் ரூபாய் நாலாயிரத்து கோடியாக குறைந்துள்ளது மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது முதல் பங்கு சந்தைகளில் வர்த்தகம் விறுவிறுப்படைந்து அடுத்தடுத்த புதிய உச்சங்களை தொட்டு வருகின்றன சென்செக்ஸ் அறுபத்தி புள்ளிகள் அதிகரித்துள்ளது அசாதாரண வரி இரும்பு வர்த்தகர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பையை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி வெல்லும் என்று அந்த அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ஷேன் வார்னே நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பனிரெண்டு அணிகள் இடையிலான ஏழாவது புரோ கபடி லீக் போட்டி ஜூலை இருபதாம் தேதி தொடங்கும் என்றும் போட்டி அமைப்பாளர்கள் அறிவித்துள்ளனர் அத்துடன் இந்த சீசனில் போட்டிகள் இரவு எட்டு மணிக்கு பதிலாக இரவு ஏழு மணிக்கு தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு அணிகள் பங்கேற்கும் நாற்பத்தி ஆறாவது கோவா கால்பந்து போட்டி பிரேசில் நாட்டில் ஜூன் பதினான்காம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரை நடக்கிறது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடக்க ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க வீரர் ஸ்டெயின் விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேசத்துக்கு எதிரான உலகக்கோப்பை கிரிக்கெட் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது லோகேஷ் ராகுல் டோனி சதமடித்து அடித்து அசத்தினர் மிகப்பெரிய கிரிக்கெட் திருவிழாவான இரண்டாயிரத்தி ஐசி சி ஒருநாள் போட்டிகள் வரும் வியாழக்கிழமை தொடங்குகிறது லண்டன் கென்னிங்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்றன சச்சின் டெண்டுல்கர் மீதான ஆதாயம் தரும் இரட்டை பதவி புகாரை பி சி அலுவலர் டி ஜெயின் நிராகரித்து விட்டார் திரைச்செய்திகள் அஜித் குமார் தற்போது நேர்கொண்ட பார்வை படத்தில் நடித்து வருகிறார் இதில் அவர் வக்கீல் பீடத்தில் நடிக்கிறார் விரைவில் ஆயிரத்தில் ஒருவன் இரண்டாம் பாகம் துவங்கவிருப்பதாக டைரக்டர் செல்வராகவன் தெரிவித்துள்ளார் தான் இசையமைத்த பாடல்களை புதுப்படங்களில் பயன்படுத்துவதை இசை ஞானி இளையராஜா கடுமையாக விமர்சித்துள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவை நிறைவடைகிறது நன்றி வணக்கம்